உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசுப்பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோமலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம் அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிசு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்றவோர் உண்மை கடவுள் உண்டு என்றும் அக்கடவுளை உண்மையன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம் அவ்வுணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்ஞான் செய்வோம் கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம் மரணம் பிணி மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும் என்றும் அழியாத பேரின் வசித்து எக்காலங்கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழித்துறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே களைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே தேவரிய நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்று கலைப்படைந்த உங்களை அவ்வவத்தைகளினின்றும் நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை பொருட்டாகவே பூர்வஞான சிதம்பரத்தின் வடபால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தர சித்திபுரத்தில் யாம் அளவுகடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடஞ்செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்து சமீபித்த தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள்நடம் புரிதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டும் என்றும் திருவருட்குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளுமின்றி அத்திருஞான சபையும் தோன்றி விளங்க செய்வித்தருளிய தேவரீர் பெருங்கருணையை கருதுந்தோறும் பெருங்கழிப்படைகின்றோம் இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டும் என குறிப்பித்த வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே அத்திரு அலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மையடியர்களாக்கி உண்மையறிவை விலக்கி உண்மையின்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் எல்லாுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய ஆண்மனேய பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்தருழல் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் திருச்சிற்றம்பலம் சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் முற்றிற்று